அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தம் மக்கள் அதாவது தன்னுடைய குழந்தைகளின் அறிவுடைமை சுயமா சிந்திக்கிற சக்தி பொதுவாக அறிவுடைமைன்னு சொன்னா சுயமா சிந்திக்கிற சக்தி சிந்திச்சு கல்வி அறிவும் சேர்ற போது அது நன்றாக பரிமளிக்கும் சனி மனிதனுக்கும் அந்த குழந்தைக்கும் சமூகத்துக்கும் நன்மையை கொடுக்கும் ஆக தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து இந்த பரந்த மாநிலத்தில் மண்ணுயிருக்கெல்லாம் எல்லாருக்குமே தம்மின் இனிது தன்னக்காட்டிலும் இனிமையை கொடுக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை இருக்கான் அந்த குழந்தை ரொம்ப அறிவாளியாக இருக்கான் அந்த அறிவாளியாக இருக்கிறது அவங்களுக்கு மாத்திரம் சுகம் இல்லை அவங்களை காட்டிலும் நல்ல அறிவுள்ள பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தம் இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றிருக்கிறார்களே இந்த பெற்றோர்கள்னு பெற்றோர்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் பெற்றோர்களை காட்டிலும் மற்ற அறிஞர்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அதை கேட்டால் இவங்களுக்கு இன்னும் சந்தோஷம் கூடுமா கூடாதா ஆக தன்னுடைய குழந்த அறிவாளிங்கிறத பார்த்து தாங்கள் சந்தோஷப்படுறது மாத்திரம் இல்லை அந்த அறிவை புரிஞ்சுக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருப்பார்கள் அவர்களெல்லாம் புகழ்கிறதை கேட்டால் இவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆ இவர்களுக்கு மாத்திர மகிழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம் குழந்த அறிவோடு இருக்கிறது இவங்களுக்கு மாத்திர மகிழ்ச்சி இல்லை உலகத்துக்கே நல்லது பணக்காரனாக இருந்தால் உலகத்துக்கு நல்லதாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அறிவு இருந்தால் எல்லோருக்கும் பயன்படும் ஏனென்றால் அவனுக்கு அறிவை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இயல்பாகவே இருக்கும் அப்போ தான் அறிவு வளரும் அறிவினுடைய பெருமையை உணர முடியும் தனக்கு இன்பமாக இருப்ப இதை காட்டிலும் இன்பம் தருவதாக இருக்கும் பொழிப்புரை என்ன தம்முடைய குழந்தைகளின் சிறந்த அறிவானது இந்த பரந்த பூமியில் என்றும் பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கெல்லாம் தமக்கு இன்பமாக இருப்பதை காட்டிலும் இன்பம் தருவதாக இருக்கும் என்பதுதான் பொழிப்புரை பரிமேலழகர் சொல்லுகிறார் தம் மக்களுடைய அறிவுடைமை பெரிய நிலத்து மன்னா நின்ற உயிர்கட்கெல்லாம் தம்மினும் இனிதாம் மன்னானா தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் மக்களுடைய அறிவுடைமையை கண்டு அவருடைய தாய் தந்தையரைக் காட்டிலும் அறிவுடையவர்கள் பெரிதும் மகிழ்வார்கள் என்று வடிவேலு செட்டியார் அவர்களுடைய உரையிலும் காணப்படுகிறது ஜெகவீரபாண்டியனார் சொல்லுகிறார் கம்பர் பிரான் கலையறிவு கதிர் ஒளி போல் ஒளி வீசி இம்பரெல்லாம் இன்பமுறை எழில் வீசி உள்ளது கான் அப்படிங்கிறார் கம்பருடைய அறிவு சூரியனுடைய பிரகாசத்தை மாதிரி பிரகாசித்து இருக்கிற அத்தனை பேருக்கும் யாரெல்லாம் கம்பராமாயணம் படிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷத்தை அது கொடுக்கிறது என்று இது காட்டியிருக்கிறது பகவன் என்ற அறிவும் நெறியும் நியமும் மிக்க ஒருவர் ஆதி என்ற பெண்ணை மணந்தார் அவர்களுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தனர் மூன்று ஆண்கள் நான்கு பெண்கள் அதியமான் கபிலர் வள்ளுவர் என புதல்வர் மூவர் உப்பை உருவை அவ்வை வள்ளி என புதல்வியர் நால்வர் இந்த கதையை சொல்லுகிறவர் ஜெகவீர பாண்டியனார் இதை நினைவுபடுத்துகிறார் இவர்கள் ஏழு பேருமே அறிவில் சிறந்த மக்களாக விளங்கினர் ஆனால் குடும்பத்தில் மிதமிஞ்சிய வறுமை நிலவியது அதனை கண்டு வருந்திய தாயை இயல்பிலேயே அறிவுடைய பிள்ளைகள் தேற்றினார்கள் கவலைப்படாதீங்கம்மான் கருப்பைக்குள் முட்டைக்கும் கல்லினுள் தேரைக்கும் விருப்புற்று அமுதளிக்கும் மெய்யன் உருப்பெற்றால் ஊட்டி வளர்க்கானோ ஓர்ந்து உணரும் அண்ணாய்க்கேள் வாட்டேன் உனக்கேன் மகிழ் அதிகமான் பாடினார் இந்த பாடலில் என்ன தெரிகிறது கருப்பையில் முட்டைக்கு கடவுள் அனுகிரகம் பண்ணுறார் கல்லுக்குள்ளே தேரைக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படி கடவுள் செய்கிறதுனால அதுக்குள்ளேயே இருக்கிற போது அருள் புரிகிறான்னா கருப்பையில் இருக்கக்கூடிய முட்டையில் கருவில் இருக்கிற குழந்தைக்கும் கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய தேரைக்குமே அனுகிரகம் செய்கிறானே கடவுள் அப்படி இருக்கிற போது உடம்பு வந்தாச்சு வெளியில் நாங்கள்லாம் பிறந்துட்டோம் எங்களை இனிமேல் காப்பாற்ற மாட்டானா கடவுள் வாட்டமேன் உனக்கேன் மகிழ் உனக்கு எதுக்கு வாட்டம் வாட்டமேன் உனக்கேன் மகிழ்னு இருக்கலாம் அல்லது வாட்டம் உனக்கேன் மகிழ் அப்படின்னு இருக்கலாம் அதிகமான இப்படி பாடியிருக்கார் பெற்றோர் குழந்தைகளை பிறர் முன்னிலையில் மட்டம் தட்டி பேசக்கூடாது மாறாக அவர்களை நல்ல வழியில் நன்கு ஊக்கப்படுத்த வேண்டும் உங்களுடைய மகன் உங்களை காட்டிலும் அறிவாளி என்று பிறர் சொல்ல கேட்கும்போது தந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்கிறத கேட்டு தந்தை வருந்து தன்னை இழிவுபடுத்துவதாக நினைச்சிக்க விடாது ரொம்ப சந்தோஷம் என்னை காட்டிலும் என் குழந்தை நல்லா இருக்கான்னா எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு நினைக்கணும் மகன் தன்னை காட்டிலும் சிறப்புற்று விளங்குவதைக் கண்டு தரம் கூடுவதாக எண்ணி மகிழ்வதுதான் நல்ல தந்தைக்கு அழகு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேதபுரி